நண்பர்களே நற்றினை நேரிப்பாற்ற கதைசெல்லும் நீதி பகுதி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தை வழங்குவது சென்னை அரவிந்த் எது நடந்துருமோ நடந்துருமோனு முழு உலகமும் பயந்துட்டு இருந்ததோ அது நடந்துவிட்டது மந்திர கோள்களிலேயே மிகவும் வலிமையான மூத்த மந்திர கோள் என்று அழைக்கப்படும் எல்டர் வாண்ட் வாழ்மோட்டின் கைகளில் போய் சேர்ந்துவிட்டது அது நம்ம விட்டு யார் கையிலும் போகக்கூடாது உலகத்துக்கு தீங்கு நினைச்சுதான் நம்பிடுற தன்னோட இறந்த உடலோடு சேர்ந்து மார்போடு பிணைத்து சேர்த்து கட்டி வச்சிருந்தாரோ அண்ணுவோம் அவரை புதைக்கும்போது அவரோடு சேர்ந்து அந்த மந்திரக்கோலையும் புதைச்சிருந்தாங்க அந்த சமாதியை தூண்டி எடுத்துட்டான் வாழ்ட மோட் அது பார்த்தோன்னே நம்ம செஞ்ச ரைட்டா தப்பான்னு அவனுக்கே குழப்பமாயிருக்கு என்ன ரான்னு அந்த அளவுக்கு ஹேரி எத்துட்டான் மடப்பே மடப்பே நீ கிச்சனில் கைகொழிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருக்கு அவன் மந்திரக்கோள் எடுத்து தான் ஆகவாடிச்சுக்கு போறான்னு அவன் தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலையா பைத்திக்காரம் இப்ப எவ்வளவு அவனை எப்பறம் எடுத்து நிற்க போறோம் இல்லடா ப்ரொஃபசர் லூபின் என்கிட்ட அன்னைக்கு எஃப்எம்ல நீ போட்ட எஃப்எம்ல தான் சொன்னாரு என் அடி மனசுல என்ன தோணுதோ அதுபடி நடந்துக்க சொன்னாரு என் மனசாட்சி எனக்கு டம்பிள் இட்ட கட்டளை அந்த துன் துண்டு ஆத்மாக்களை இந்த டெட்லி அலோஸ் பத்தி சொல்லவே இல்லை டே இது அப்பொழுது அந்த மூணு குறிகளை காட்டினாரு அந்த முக்கோண கண் குறியதுக்கு நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சாரு எதுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தாரு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குண்டா எனக்கு ஏதோ அந்த டெத்லி ஹலவர்ஸ் முக்குறிப்ப மூத்த மந்திரக்கோள் யாருமே வெல்ல முடியாத மந்திரக்கோளை மட்டும் நீ எடுத்திருந்தன்னா நீ அந்த தீய சக்திகளின் தலைவனோட தலைவனால வெல்ல முடியாதவனா இப்ப அவனை ஈஸியாக அடிச்சு நீ அந்த துண்டு ஆத்மாக்கள்லாம் அடிச்சிருக்கலாமே அநியாயமா இருக்கு இந்த பேசிக் அறிவு கூட அவனுக்கு இல்லை ஹாரிக்கு என்னவோ அவன்கிட்ட பதில் சொல்ல முடியினாலும் தான் செஞ்சது ரைட்டாக தான் ரைட்டு தான் இன்னொரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் தப்பு பண்ணிட்டோமோ ஒன்று இருக்கு ரோன் தேவையில்லாம ஹாரியை குழப்பாத ஹேரி நீ செஞ்சதான் தப்பு ரைட் ரைட் ஹாரி நீ செஞ்சது தப்பே கிடையாது ஏன் இப்படி நீ குழம்புற இதை பாரு அந்த இருள் செஞ்ச மாதிரி ஒன்னால் செய்ய முடியுமா தம்பிளோட புனிதமான சமாதி இந்த மாதிரி உடைச்சு ஒரு இறந்து போனவருக்கு இந்த மாதிரி அவமானத்தை உருவாக்க முடியுமா அவர் மேல எவ்வளவு மரியாதை இப்பதான் அவரோட பணத்தை தோண்டி அவர்கிட்ட மந்திர கொள்ள அடுப்பியா இல்ல இல்ல ஹர்மியானி என்னால செய்யல என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல எனக்கு அது வேணும்னு அவர் எப்பனாலும் கொடுத்திருப்பாரு அது எனக்கு தேவையில் அவர் கொடுக்கல ஏதாவது காரணம் இருக்கும் எனக்கு கிரைவின் வாழ் தேவை நினைச்சாரு அது ஏதோ ஒரு விலையில எனக்கு என் கையில சேர்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இதுவும் அடையணும்னா கொடுத்துருப்பாரு அப்ப எதுக்கடா அந்த டெட்லி ஆலோஸ் பத்தி இறப்பின் கேடயங்கள் பத்தின குறிகளை எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு வேற ஒரு வழியில் நமக்கு தெரியிற ஏன் பண்ணாரு தெரியலடா அது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல ஆனா அந்த மாய பொருவை உண்மை அந்த பிலாசபர் ஸ்டோன் எங்க இருக்குன்னு தெரியல இறந்தவர்களை மீட்டு கொண்டு வரும் ஸ்டோன் இந்த மூனை பத்தி எதுக்கு சொல்லலன்னு தெரியல ஆனந்தம் மூத்த மந்திரக்கோள் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவர் செஞ்ச மாதிரி தெரியல கிண்டல் வாழ அவர் வென்றிருக்காரு அதனால அவர்கிட்ட இருந்திருக்கு ஆனா அத அந்த மூத்த மந்திரக்கோள் அடையிறது ஒன்னும் எனக்கு நிம்மதியானது கிடையாதுரா அதனால பல பேரோட பொறாமையை தான் நான் சம்பாதிப்பேன் அதனால வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியெல்லாம் பேருந்தான்னு தோணுது நமக்கு என்ன நம்ம மைல்ஃபாய் வீட்டுல இப்ப வென்ற மந்திரக்கோள்கள் நம்மகிட்ட இருக்கு அதை வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் ஹாரி அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் கேட்குது பார்த்தா ஃப்ளாட் அளவுக்கர் ஓடி வரா அந்த ரிப்போர்ட் ஒன்று கூப்பிடுறான் ஓ எங்க இருக்காரு மேலே ஒரு ரூமில் தனியா தங்கி இருக்கிறாரு யாரோ அவரை சந்திக்கக்கூடாதான் நீங்கள் மட்டும் தான் ஆ முகத்தில் ஒரு பயங்கரமான அறிவிப்பு தெரியுது அது ஏன்னு கேட்க ஹேரிக்கு இப்ப நேரம் அவன் என்ன முடிவெடுத்திருக்கான்னு ஹேரிக்கு தெரிஞ்சாவணும் சரி போறோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் போறாங்க எனக்கு புரியவே இல்ல ஹாரி எனக்கும் தான் புரியல இந்த பைத்திகாரப்பா என்ன பண்றான்னு தெரியல ஒரு பக்கம் அந்த இருளரசன் அந்த வாண்டு எடுக்க விட்டுட்டான் இன்னொரு பக்கம் பெல்லாட்டிஸோட வாழ்ட்டுக்குள்ள போகணும்னு சொல்றான் சில பைத்திகார்த்தனமா இருக்கு அங்க போய் நடாப்பட போற அந்த வாழ்ட்டுக்குள்ள போய் டே அந்த வாழ்த்துக்குள்ளதான் தீய சக்திகளின் தலைவனோட அடுத்த துண்டாத்மா அடுத்த ஆர்த்தடாக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது அது எதுன்னு அப்படியா எப்படி சொல்ற ஹாரி நீ நம்மளை கடத்தும்போது பாத்தியா அவ கிட்டத்தட்ட ஹர்மியானி நீதான் நீ தான் ஹர்மியானின் கண்டுபிடிச்ச அப்புறம் உங்களுக்கு ரெண்டு பேரும் நாங்க ராணும் ஹாரி போட்டன்தான் ரெண்டு பேரும் தான் கூட இருக்கோம்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உடனே டிஎ சக்டியின் தலைவனை கூப்புறதுக்காக போனா அந்த சமயத்துல இந்த வாழை பார்த்தோன்னே அவரோட மூடே மாறிச்சு பத்தியா ஆ முகத்துல பயங்கரமா பயம் தெரிஞ்சது ஏன் டிஎ சக்தியின் தலைவனை கூப்பிட்டு என்ன மாட்டி விடுறதோட அந்த வாழ் அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்கு ஏன் நம்ம அந்த வாழ்த்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் நினைச்சு ஏன் பயந்தா ஆமா ஆமா ஹரி நீ செல்ல இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டு கம்மியா அவ கேட்ட சில விஷயங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கு அது கேட்டிருக்க வாய்ப்பே இல்ல அந்த கிரைஃபிடர் அவரோட வாழ்த்துக்குள்ள போய் அந்த பிரிங்கர்ஸ் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு இதை தோற வேற என்ன நடத்தீங்கன்னு அவ பயங்கரமா கோபத்திலையும் பயத்துலையும் கேட்டு நடிகடி நடிச்சுட்டு இருந்தா பாத்தியா அப்ப இந்த கிரைஃப்ரெண்டோட வாழை தவிர ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அது ஹார்பாக்ஸா இருக்கிறதுக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிச்சயமா அந்த வாழ்க்கை உடைச்சு பார்த்தே ஆகணும் ஆனா அரிமியானி உன்னோட சமைஜ சமயோஜிதத்தை புட்டிக்கு அளவே இல்லையே இல்லாமல் போயிடுச்சேப்பா எப்படி உனக்கு இந்த வாழ் பொய்யான வாழ் சொல்ல மனசு வந்தது என்ன குள்ள மனிதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க சரி அந்த ஒரு கதையை விட்டு பாப்போம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வச்சு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சே பெரிய விஷயம்தான் அப்பங்க ஆர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றியாடா இருளரசன் அவகிட்ட போயும் போயும் அவகிட்டே அவ்வளவு முக்கியமான பாதுகாப்பா வைக்க வேண்டிய அவரோட வாழ்க்கையே தீர்மானிக்கிற அந்த பொருள் அவகிட்டே கொடுத்து வைப்பாரு ஏண்டா டைரிய லூசியஸ்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போல அது என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாரு அவகிட்ட பெலாட்டிக்ஸ் கிட்டே இது ஹார்டாக்ஸ் தூண்டாத்மான்லாம் சொல்லியிட மாட்டார் அதை பற்றி அவளுக்கு தெரியவே தெரியாது முக்கியமான பொருள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இது எப்படியே தொலைச்சினா உயிர் பேரும் என்னோட கோவத்தை நீ பார்க்க வேண்டியிருக்க மாதிரி சொல்லி மிரட்டி வச்சுருப்பாரு ஆனால் தான் அவள் அப்படி பயப்படுறா ரொம்ப அவர் ஒரு விஷயத்தை பாதுகாப்பாக வைக்கணும்னு சொன்னால் டெட்டி டஸ் இதை தொலைக்காம வச்சுருக்கணும் லூசியஸ் மேல்ஃபா என்ன அனுபவிக்கிறானோ என்ன தண்டனைகளை அனுபவிக்கிறானோ என்னென்ன அவமானங்களை சந்திக்கிறானோ அதெல்லாம் அவளும் சந்திக்க வேண்டி மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவருக்கு அவருக்கு இப்போ இருக்கிற கோவத்துக்கு கொலை பண்ணாலும் பண்ணிடுவான்னு பயந்துதாவா அன்னைக்கு அப்படி ரியாக்ட் பண்ணா அதனால் எனக்கு தெரியல தெளிவாக தெரியுது அங்கே ஹார்டாக்ஸாக இருக்குது அப்படியே பேசிட்டே அந்த காப்ரின்னு இருக்க ரூம் குள்ளே நோயிடிறாங்க கிரிஃபுட் சாரி கொஞ்சம் கீழே பேசியிருந்தோம் கொஞ்சம் லேட் சாரி நான் ஒரு முடிவு கொடுத்துட்டேன் ஹரி என்ன முடிவு அவர் முகத்தை பார்த்தாலே பாசிட்டிவ் முடிவு தான் முடியதான்னு நான் உனக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன் நிச்சயமாக எங்கள் பிரிங்கட்ஸ் பேங்கோட வாக் அவங்க அங்கே இருக்கிற வாழ்ட்டுக்குள்ளே எல்லோ செக்யூரிட்டியும் பிரீச் பண்ணி எப்படி நுழையணும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பிரதி உபகமா உபகாரமா நீ ஒன்று செய்யணுமே என்ன என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் உனக்கு தங்கம் வேணுமா வயிறு வேணுமா வயிறூரிய வேணுமா எதை வேணாலும் நீ கீழே அந்த வாழ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணும் எடுத்துக்கிறது நான் ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறேன் வைத்தியக்காரா திருட்டு பயில உன்ன மாதிரி நாங்களும் கொள்ளக்கிறாங்க நினைச்சியா அங்க எங்களுக்கு சொந்தமானதுதான் அதை நாயம் எடுத்துக்கணும் அதெல்லாம் தேவல சரி சரி சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன் என்ன உனக்கு வேணும் சொல்லு எனக்கு இந்த கிரைஃப்ரெண்டோட புனிதமான வாழ் தான் வேணும் ஆ இதுக்குறாட் கிரைஃப்ரெண்ட் கிரைஃப்ரெண்ட் சொந்தமானதேப்பா இதுன்னு உனக்கு சொந்த மாதிரி கேட்குற ராணு சொன்னதை பயங்கரமா கிரிப்கிட்ட சிரிக்கிறாரு போயிட்டா போயிட்டா உங்களோட இந்த தம்பட்டத்துக்கு ஒன்னும் குறைச்சல்லை இந்த மாய உலகத்தார்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆணவம் பிடுகி போச்சு இந்த கிரைஃபிண்டர் காட்ரிக் கிரைஃபிண்டர் புனிதமா கும்பிடுறீங்களே அவன் பிறக்க மாடே இந்த வாழ் அங்க எங்க கூட தான் இருக்கு இதை செஞ்சதே நாங்க தான் நீயே போனதை நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒத்துக்கிட்ட காப்ரின்ஸ்க்கு தான் வாழ் செய்யற மந்திர தந்திரங்கள்லாம் உக்திகள்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு பிற எப்போ அது கார்டோகிராஃபின்றருக்கு சொந்தமாகவும் அவனே ஒரு திருட்டு நாயி எங்ககிட்ட இருக்க பொருள்லாம் திருவிட்டு எங்களோட பொருள் எங்களோட பொருள்னு சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் கிடையாது இது எங்களுக்கு சொந்தமானது இன்னும் அந்த நாங்கள் செஞ்ச பொருட்கள்லாம் எப்பயுமே எங்களுக்கு தான் சொந்தமானது அது மட்டும் தெரிஞ்சுக்கோ ஆமாம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களோட லா வேறு உங்களோட லா எங்களோட லா மனுஷங்க மாதிரி அப்பாலேருந்து மகன் மகன்லேருந்து அடுத்த மகன் அப்படி வழி வழியாக வர்றது ஆனால் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது வாடகைக்கு கொடுத்தா தான் நினைக்கிறீங்க நாங்கள் அந்த வாழை கிரைஃபண்டர் காலத்தில் அவர் கிரை காட்டி கிரைஃபெண்டர் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு சொந்தம் இல்லைன்றத உங்களோட லான்றது எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நாள் நாங்கள் வச்சிருக்கோமோ அதுக்கு நாங்கள் கொடுக்குற வாடகை மாதிரி தான் அது நீங்கள் கருதுவீங்க என்றைக்குமே அந்த வாண்ட் நீங்கள் செஞ்ச பொருட்கள் உங்களுக்கு தான் சொந்தம் பொருட்கள் என்னமே அதை ஃபஸ்ட் ஃபஸ்ட் தயாரிச்சவங்களுக்கு தான் அந்த பொருள் என்னைக்குமே சொந்தம்னு நம்புறவங்க நீங்க சாரி சாரி கிர்பூட் எனக்கு உங்களா மறந்துருச்சு சாரி நான் நீங்க நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களோட கோரிக்கையை பரிசீலிச்சுட்டு வரவா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு யார் கேட்குறான் டைம் எவ்வளோ நாள் எடுத்துக்கோ உனக்கு உதவி வேணும்னா வாழ கொடுக்கணும் அவ்வளோதான் சரி சரி கிளிப்பட் அப்படின்னு வெளில போறாங்க இதனால பைத்திய இருக்கு அங்க போய் ஹார்கக்ஸே இருந்தாலும் எடுத்ததுக்கு அப்புறம் எப்பறம் அழிக்கிறது வாழை கொடுத்துட்டோம்னா இல்ல ராண் அவரு அவரோட கோரிக்கையில இருக்காரு டே பெசாம அங்க கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு அவர் அடிச்சு போட்டா அங்கே நிறைய காப்பிடின்னு சொல்லியிருப்பாங்களே இவர் அடிச்சு போட முடியும்னு தோணலை இவரோட கூட்டமே இங்கே இருக்கும் இனமே இருக்கும் அப்போ இங்கே நம்மளோட இனந்தானம் ஜாஸ்தி இங்கே இருந்தால வாழை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திட்டத்தை கேட்டு அப்படி அடித்து போட வேண்டியது தானே அப்படி துரோகத்தெல்லாம் செய்ய முடியாது என்னதான் இருந்தாலும் இவர் உயிரை நான் காப்பாற்றி கொண்டு நான் யாரைக்கும் இந்த மாதிரி கூட வந்து துரோகம் பண்ணுற பண்ண மாட்டேன் அப்படி ஒரு வெற்றி எனக்கு தேவையில ஹாரி இப்படி பண்ண என்ன சொல்ற நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அங்க எங்களுக்கு தேவையான பொருளை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வாழை கொடுக்குறோன்னு சொல்லு அப்புறம் கொடுக்குறோம்னா எடுத்த உடனே கொடுத்தவன்ல உடனே நான் சொல்ல சொல்லியே அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்ற அது நியாயமான அக்ரிமெண்ட் அப்புறமா எப்ப கொடுக்குறேன்றதை நீ அப்புறம் பொறுமையா சொல்லிக்கோ இந்த ஹார்கடாக்ஸ்ல எல்லா ஹார்கடாக்ஸையும் அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட நல்ல ஐடியா ஹர்மியானி நல்ல ஐடியாதான் அதை உடனே சொல்லிடலாம் இப்பே போய் சொல்லிடலாம் ஹாரி ஹர்மியானி மூணு பேர் உள்ள போகிறாங்க கிஃபுட் நாங்கள் நிச்சயமாக வாழ கொடுக்குறோம் எங்களுக்கு அதால் சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உதவி செய்யணும் அதுக்கப்புறம் நாங்கள் வாழ கொடுக்குறோமே நான் உடனே நிச்சயமாக நீ எனக்கு அங்க இருக்கிற பொருளை எடுத்து கொடுக்க உதவி பண்ணு அதுக்கப்புறம் நான் நிச்சயமா கொடுக்குறேன் எப்படி கொடுப்பல அவர் கையை பிடிச்சு எனக்கு உடைக்க முடியாத சத்தியத்தை பண்ணு ஆ செவரஸ் நீப்ஸ் போன விஷயம் பண்ண அந்த சத்தியத்தோட வலிமை ஆரிகி தெரியும் நிச்சயமா கிரிஃபோட் நான் எடுத்து உங்களோட உதவி செஞ்ச நீங்க உதவி செய்ய அந்த பிங்கட்ஸ் வாழ்ட்டுக்குள்ளே உள்ளே போய் எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அதுக்கப்புறம் நான் நிச்சயமா இந்த வாழை நான் கொடுக்குறேன் நேரத்தை பற்றி குறிப்பிடாமல் ஹேரி அவர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறான் அது அப்படிங்க இவர் கிரிஃபுட் சரியா கவனிக்கலை கவனிக்கலனால அவர் அசாத்தியமாக அஜாக்கிரதையே இருப்பார்ன்னு ஹாரிக்கு தோணலை அதுக்கப்புறம் ஹேரி ஹர்மினி ரானால தனியாகவே இருக்க முடியல அவர் எப்படி உள்ளே போகணுன்ற வழியை சொல்லிக் கொடுத்துட்டார் அந்த வழிக்கு இவங்களாம் ஒத்துக்கிட்டாலும் அவர் இவங்களை விட்டு போவே மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் அவர் கண்காணிப்பிலே இவர் வச்சுக்க இவங்க மூணு பேரையும் வச்சுக்கிறாங்க எங்கே போனாலும் அவர் அப்படியே கூட நடந்து வந்துட்டே இருக்காரு என்னப்பா உன்னை விட்டுட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோன்னு பயப்படிறியா உன் திட்டப்படி உன் உதவி இல்லாமல் அங்கே எங்களால் நுழைய முடியாது தெரியல அதுக்கு மேலே ஏன்யா சந்தேகப்பட்டு சந்தையப்பட்டு உயிர் எடுக்கிற வேணா என் கூடையவா நான் பல்தேக்கும்போது பக்கத்துலேயே இரு குளிக்கும்போது பக்கத்துலேயே இரு ஆம்பளைக்கு ஆம்பளை அம்மனுமே பார்த்தா கூட கவலை இல்லை கூடையவா ஆனா இந்த மாதிரி சந்தேகம் மட்டும் படாதப்பா அப்படி இல்லப்பா இன்னும் அப்படி இல்லன்னு அப்படி இல்ல உன்னோட சந்தேகத்துக்கு எல்லையே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பிளர் ஓடி வரா என்னமா கிச்சன்ல என்னாச்சு என்ன பிரச்சனை எல்லாரும் மந்திரக்குள்ள தூக்குறாங்க நான் தான் லூப்பின் அப்படின்னு கிச்சன்லர் சவுண்ட் வருது நான் தான் ஹேரியோட டீச்சர் அவருக்கு பேட்டர்னஸ் எப்படி உருவாக்கணும்னா தான் சொல்லிக் கொடுத்தேன் வாங்க வாங்க வாங்க வாங்க லுபின் என்ன திரி ஒரே சந்தோஷ கலையா இருக்கீங்க ஓ நின் போட்டோராக்கு குழந்தை பிறந்துருச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லுப்பின் பின்றிங்க பின்றிங்க இந்த ரனகடத்துலயும் ஒரு கிளு கிளிப்பு ஓடிட்டு இருக்கு உனக்கு கிண்டலுக்காலவெல்லாம் போச்சு ஏமா லுபின் குழந்த எப்படி இருக்கு அப்பா மாதிரி இருக்கா அம்மா அவள மாதிரிதான்ப்பா இருக்கு அவளை மாதிரியே மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மூஞ்சோட கலர் மாறிக்கிட்டே இருக்கு இப்ப பிறந்தவன்னே கோமாவே இருக்குயா சரி சரி சரி சரி வந்தது வந்தாச்சு நிச்சயமாக சந்திப்போம் இப்போதுக்கு அங்கேயும் இங்கேயும் தேவையில்லாம ட்ராவல் பண்ணி அவங்கள அவங்கவுங்களை ஆபத்தில் மாட்டி ஒண்ணும் இப்போ இந்த சமயத்தில் வேண்டாம் அதோ நானும் சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரியே என்னோட இன்ஸ்டிங்ஸ் என்னோட ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடியே நான் நடந்துக்கிறேன் லூபின் நிச்சயம் நான் ஜெயிப்பேன் உங்களை இன்னைக்கு ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் ஓம் புண்ணியத்தால் தான் பிரசவம் சமயத்தில் ஒய்ஃப் கூட நான் கூட சந்தோஷமா இருந்தேன் நீ ஜெய் பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா ஆ வாங்க லூபான் லூனா வாலிவண்டர் எல்லாரும் வாங்க நம்ம பத்திரமா இன்னொரு வீட்டுல இருப்போம் இந்த வீட்டு எல்லாரும் கூடிய சீக்கிரத்துல காலி பண்ண போறோம்ல சரி சரி சரியா பில் நீயும் சீக்கிரம் வந்துரு சரியா என்ன ஹரி நீ வருவேல வருவே லுப்பின் என்னோட வேலையெல்லாம் முடிச்சு நான் நிச்சயமா வருவேன் எப்பயுமே ஒரு பொடி வச்சே பேசியா எப்பயுமே ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க மாட்டியா வேலை இருக்கு லூப்பின் என்ன நம்புங்க உன்ன தான்ப்பா நாங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம் இந்த உலகமே இந்த ஆர்டரு இல்லை உன்னதான் நம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூபின் எல்லாம் என்ன ஒப்பந்தம் போட்டீங்க ஏதோ தனியா பேசின அது எங்களோட ரகசிய திட்டம் பத்தினது அது சொல்லக்கூடாது அது எங்களுக்குள்ள தான் இருக்கணும் பில் அது எல்லாரோட பாதுகாப்புக்காகந்தான் உன்னோட பாதுகாப்பு காயந்தான் சரி என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ காப்ளின்ஸ் கூட எந்த ஒப்பந்தம் போடும்போதும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ ஏன் இப்படி சொல்ற பில் அவங்க என்னைக்குமே மாய உலகத்தார நம்ப மாட்டாங்க உன்ன வேணா நம்பர் தான் நம்பர் தான் நீ ரொம்ப உன்னதமான சொல்லலாம் ஆனால் உன்னையே சந்தேகப்படுவேங்க எப்படியாவது அந்த ஒப்பந்தத்தை மீறியாது அவங்களுக்கு தேவையான பொருளை அடையணும்னு தான் பார்ப்பாங்க புரியுது புரியுது பில் ஸோ அது எப்படிப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி நீ ஓன் பக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது உன்னோட வெட்டியை நம்பி தான் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அவங்ககிட்ட எந்த ஒப்பந்தம் போட்டாலும் ஜாக்கிரதையாக போடு ரொம்ப கன்னிங் போய் பீப்புள் அவங்க செஞ்ச பொருள் அவங்களுக்கு தான் சொந்தம்னு எப்பயுமே ஆணித்தனமாக நம்புகிறாங்க அவங்க உலகமே வேறு நம்மளை எப்பயுமே எதிரியாக தான் பார்ப்பாங்க சரியா புரியுதுவில் கண்டிப்பாக அதே மாதிரி நடந்துக்கிறேன் அந்த திட்டம் நிறைவறும் நாளும் வந்தது அன்னைக்கு கூறுகிய சமயத்துக்குள்ளே இவங்க திட்டம் போட்டபடி எல்லோருக்கும் பாலிஜூஸ் போஷன் கிரியேட் பண்ண முடியல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பாலிஜூஸ் போஷன் உருவாக்க முடிஞ்சது அந்த மார்வேடம் போட வைக்கும் மாற்று பூண வைக்கும் அந்த திரவத்தை ஹெர்மியானியை மட்டும் குடிக்க சொல்கிறாங்க அருமையானி அன்னைக்கு இந்த மேல்பா வீட்டுல மாட்டி தும்பப்படும் போது அவள் அணிஞ்சிருந்த சொட்டர் எடுக்கிறா அவளை பில்லா டிக்ஸ் அடிச்சு துன்பப்படுத்தும்போது அவளோட ஒரு முடி இங்க இருக்கு ஒண்ணு இந்த சொட்டரோட சொட்டரை ஓட்டிட்டு வந்துருச்சு ஆஹ் இந்த முடியை தான் பாலிஜோஸ் போஷன்ல போட்டு குடிக்கிறோம் அவ்வளவு மாதிரி மாறணுமா தெல்ல வேற வழியே இல்லை இப்பே பரவ குரல் கிட்டத்தட்ட அவள மாதிரி மாறுது ஹரி கிண்டல் பண்ணாத ஹரி எனக்கு அவளை பார்த்த அஞ்சு நிமிஷமே அவட்ட வதைப்பட்ட இருவரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவளை மாதிரி மாற எனக்கு சுத்தமா பிடிக்கல நீதாமா மாறி ஆகணும் உன்னோட இந்த முடிவுல தான் நம்மளோட இந்த உலகமே இந்த உலகத்தோட சுபிக்ஷமே அடையிருக்கு தயவு செய்து இந்த பாலிஜூஸ் போஷனை குடி நேரி கன்வின்ஸ் பண்ணி அவளை குடிக்க வைக்கிறா என்னவோ வாந்தி வர மாதிரி இருக்கு சரி சரி சரி கொன்னத்தில் அதுவே பழகிடும் குடி குடி நல்லா ஜாலியாக இருக்கல்ல உனக்கு தான்மா ஜாலி ஒன்று பெல்லாட்டிக்ஸ் எல்லாரும் அந்த வாழ்க்கைல நம்பி நல்லா மதிப்பாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் எப்பயுமே இருப்போம் சரியா டே என்னோட மாறு வேசம்னு சொல்லி ஏதோ மீசையெல்லாம் மாட்டிட்டீங்க பாலிஜூஸ் போஷனும் இல்லைன்றீங்க இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களேடா அதெல்லாம் எதுவும் நடக்காரா நம்மளுடன் மாயப்பூர்வைக்குள்ளே வரப்புறோம் இருந்தாலும் ஒருவேளை நீ வெளியே தெரிய வேண்டிய சூழ்நிலை அந்த தற்காலிக சமயத்துக்காக தான் அவனுக்கு இந்த மீசையெல்லாம் எல்லாம் நம்ம திட்டம் எல்லாம் தெளிவா இருக்கு பயப்படாத இடதான் ஹாரி சொன்னாலும் இந்த திட்ட திட்டத்துல ஆயிரம் ஓட்ட இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணுது அவனுக்கு ஆள் மனசுல பயமாதான் இருக்கு அந்த வீட்டுல இருந்து டிசாபரேட் ஆகிற இடத்தை நோக்கி வராங்க அந்த மாய பாதுகாப்பு எல்லை முடிகிற இடத்துக்கு வந்து டிசாபரேட் ஆவலான்னு ஹேரி ஹர்மியானி ரான் அந்த காப்ளின் கிரிஃபுட் நாலு பேரும் வந்து திட்டம் போட்ட டிசாப்பரேட் ஆகி அந்த கடை பிரிங்கட்ஸ் பேங்க் இருக்க அந்த ஸ்ட்ரீட்டை நோக்கி பறந்து போறாங்க அவங்களோட திட்டத்துல வெற்றி அடைவாங்களா காப்ளிங் அவரோட கர்ள்ஃப்ரெண்டோட வாழ பிடுங்கிருவாரா தொடரும்